அவர்கள் கூறினார்கள் பிலால் இரவின் கடைசியில் வாங்க சொல்வார் அப்துல்லாஹின் உமி மத்தும் சுபுகு வாங்க சொல்லும் வரை உண்ணுங்கள் இதை அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள்